அல்லாஹின் தூதர் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் குளிப்பது பருவம் அடைந்த ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் இதை அபு சைது அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்